الله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعطوا المصلات واطوا الزكاه وقام الركعين وقال تعالى اعتبوا على الصلاه والصلاه الوسطى وقوموا لله قانتين وقال ايضا ان الذين امنوا وعملوا الصالحات واقاموا الصلاه واعطوا الزكاه لهم من ربهم ولا عليهم ولا هم صدق قال وسلم من فاتت ومالو. أو قال நல்லடியார்களே அல்ல அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் இணக்கமா பால் உங்களுக்கும் நசையத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் சுஹானா சங்கையான மாதங்களில் ரமவானுடைய மாதத்துக்கு பிறகு மகர்வமுடைய இந்த மாதத்தின் நோன்பை ரசூசல்ல அலை வசல்லம் அவர்கள் மிக சிறப்பானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிலர் அதிகமாக நோம்பு நோக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் வரக்கூடிய ஒன்பது பத்து பிறைகளை திங்கள் செவ்வாய் இருபத்தி ஒன்பது முப்பதாம் திகதைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லா சுஹான தன்னுடைய ஏதல்களை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களை அல்லா மிகவும் கண்ணியப்படுத்துகிறார் துனியாவிலும் அவர்கள் பெரிதும் அல்லாவுடைய கண்ணியத்தையும் அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தையும் அல்லா பல தாக்கியங்களையும் உதவிகளையும் அவர்களுக்கு நில்கிறான் இது போன்று அவர்களுடைய சக்கரான் அவர்களுடைய கபர் கேவத் மஹர் அனைத்தும் சிறப்பம்சம் உள்ளதாக மாறிவிடுகிறது அந்த அடிப்படையில் மேலான சகோதரர்களை பெரியார்களே நம்முடைய கடந்த இஸ்லாமிய வருடங்களில் நம்மால் ஏற்பட்ட தவறு குற்றங்களை மறந்து வாழ்ந்து விடாமல் வருந்தி நம்மால் ஏற்பட்ட தவறுகளை உணர்ந்து தவறை தவறாக ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் நாம் உண்மையான மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹு மன்னித்து விடுகிறார் மிக அரக்கம் உள்ள கடமை உள்ள அடியார்களை பல வகையிலும் கண்ணியப்படுத்துகிறார் அவகாசம் சந்தர்ப்பம் ஏராளமாக வாரி வழங்குகிறான் அல்லாவின் பக்கம் நல்லார்கள் அல்லாவுடைய அடியார்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பி நல்லடியார்களாக மாறிவிட வேண்டும் என்பது அல்லாஹுடைய தவறுகளுக்கு நாம் வருந்து அல்லாவிடத்தில் மன்றாடுவதோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த ஆயிரத்தி நானூத்தி இந்த புது வருடம் அதனுடைய மரணமுடைய இந்த ஆரம்பம் இதை நாம் ஒரு சிறப்பான நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மாற்றமான ஒரு பகுதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனிதன் அடிப்படையில் தவறுழைக்கக்கூடியவன் குற்றம் புரியக்கூடியவன் பாவ செயல்கள் மனிதனால் ஏற்பட்டு விடுகிறது கொள்கை ரீதியாக நம்பிக்கை ரீதியாக அமல் ரீதியாக தடுக்கப்பட்டவைகளை செய்வதன் காரணத்தினால் ஏவப்பட்டவைகளை செய்யாத காரணத்தினால் மனிதன் பெரும் குற்றவாளியாக அல்லா இடத்தில் ஆகிவிடுகிறார் சந்தர்ப்பம் அவகாசம் கொடுத்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தான் பல வணக்க வழிபாடுகளை அல்லா ஏற்படுத்தினார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காவிர்கள் தரப்பில் இருந்தவர் யுத்தம் முடிவதற்கு முன்பு முஸ்லிம்கள் தரப்பில் வந்து களிவா சொல்லி முஸ்லிம்களோடு சேர்ந்து போர் புரிந்து ஷகிதாக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து நபையோர்கள் சொன்னார்கள் சொர்க்கவாது என்று சொன்னார்கள் அபு உரையிலானவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கனிமா மாத்திரம் எந்த அமலும் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போல ஒரு மனிதரை சொல்ல முடியுமா என்று கேட்டு இந்த உகப்போர்களுக்கு நடந்த இந்த நிகழ்வை அபு உரையிலானவர்கள் எடுத்து காண்பித்தார்கள் அந்த மனிதன் காயமுட்டு சக்கராத்தில் இருக்கும் அவர் பக்கத்தில் போய் யாரோ கேட்டார்கள் என்ன நடந்தது என்று அப்பொழுது அவர் குறிப்பிட்டார் நானும் இருந்தேன் யுத்தகலத்துக்கும் அதே நிலையில் தான் வந்தேன் ஆனால் என்னுடைய மனம் மாறி நான் களிம சொன்னவனாக முஸ்லிம்களோடு வந்து சேர்ந்தேன் கண்டுவிட்டான் அவருடைய ரூல் பிரிவிரு நபருடைய நன்மாராயம் கிடைத்து விடுகிறது அதனால் கனியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லா மிக கருணை உள்ளவன் மிக உள்ளவன் அவனுடைய ஏவல்கள் செய்யுமாறு அவன் உத்தரவிடும் பொழுது பல வகையாக அமைந்திருக்கிறது சில நேரம் உடம்போடு மாத்திரம் சம்பந்தப்படுது சில இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ஹொத்மா இமாம் தான் பேசுகிறார் அனைவர்களும் அமைதியாக பேசாமல் சைக்கியம் செய்யாமல் அமைந்திருப்பது இது ஒரு வணக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் அடையார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய வணக்கங்களுடைய அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் தர்மம் அமலாக இருக்கும் எல்லா நேரத்திலும் அதிகரிக்கும் அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் போர் புரிவதை அல்லாவுடைய வீணை நிலநாட்டுவதை பெருமைக்காக பேருக்காக போந்தவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நேர சகோதரர்களை கிடையாது ஒவ்வொரு நேரத்திலும் அல்லா ஒவ்வொரு அமைப்புகளில் வணக்க வழிபாடுகளை செய்வதை எல்லாம் அந்த அடிப்படையில் நாம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது வீடு அடைய வேண்டும் வந்து அதோட தொழுகை முடிஞ்சிருச்சு என்பது அல்ல தொலகையுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ஊரில் உள்ள இந்த மகல்லாவை சேர்ந்த ஒரு மஹல்லா இந்த மஹல்லாவை செய்த ஐயாயிரம் முஸ்லிம் சகோதரர்கள் வயது வந்தவர்கள் சிறார்கள் அதில் இரண்டாயிரம் பெண்கள் இருக்கிறார்கள் சொன்னா இந்த இரண்டாயிரத்தி பேரும் ஐவேல தொலகைக்கு ஜும்மா தொழுகைக்கு சமூகம் அளிக்கிறது போல அல்லாஹுடைய மாளிகைக்கு வர வேண்டும் இதுதான் இந்த கடமையுடைய அல்லா நமக்கு வைத்திருக்கக்கூடிய மூலமாக மனிதன் தன்னுடைய பல தேவைகளை நிறைவேற்றுகிறார் தனக்கு வரக்கூடிய தனிப்பட்ட தேவைகளையும் கூட்டாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் பல அமைப்புகளில் அவர் அமர்வார் அந்த அளவுக்கு முக்கியமானது அமர்ந்த நேரம் எழுந்து நின்று தொழுமா சொன்னார்கள் மசித் பள்ளியுடைய காணிக்க எங்கிருந்து ஆரம்பமாகிறது அது ஜ வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது பெண் குழந்தை கிடைத்து விட்டது நன்றியாக நன்றி செலுத்துகிறார் எனக்கு தேவை இருக்குது என்ன மனைவிக்குறந்து கொடுப்பதும் இது இந்த தொழுகையுடைய முக்கியமான அம்சம் பொறுமை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுங்கள் என்று கற்று தருவதீர்ல வறந்து மூணு விடுத்தது கேட்டாங்க மழை பெயரில் மூணாவது விடுத்தம் அவருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை பொழிகிறது தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர் அனுப்பி பார்க்கிறாங்க குடும்பத்தின் தேவை அதே நேரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்னால தீர்த்துக் கொள்ளத்துக்கு வெளியில யாருக்கும் சொல்லி மசூரா செய்ததுக்கு முடியாது தனிப்பட்ட விஷயம் அல்லாத்து ஒரு தொலுகையை வைத்து அதுக்கு ரசூசல் என்று நீங்க ஒரு துவாவை இந்த தொழில் என்னுடைய மகனுக்கு நான் பேசலக்கும் இந்த திருமணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பிரயாணம் இது எனக்கு கயிலிருக்கும் என்றால் இதை கைலாக்கிதான் இல்லை என்றால் என்னுடைய துனியா இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் நடைத்தாட்டித்தா இல்லவிட்டு அப்புறப்படுத்தி அல்லா இடத்துல வலமையாக தொழுந்து வந்திருக்கிறாங்க சில சந்தர்ப்பத்தில் விட்டு இருக்கிறாங்க அதிகமான நேரத்தில் மனிதனுடைய பருமை இல்லாத நிலைமையை அல்லா கலா ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க நாலரை காலலாம் ஆற ரக சொல்லாம் எட்டக்கா சொல்லலாம் இந்த சிலர் பலகீனமான ஹதீஸ் என்று சொல்லிருக்கிறார்கள் பலகீனமாக இருந்த போதிலும் அமல் செய்ய முடியும் என்பதாகவும் சிலருடைய வளாட்டம் இருக்கிறதே மேலான சகோதரர்கள் ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லா இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வீட்டில் தொழிலுக்கு வெளியாகிறோம் அது ஒன்பது மணி நேரமாக இருக்குது பத்து மணியாக இருக்குது போகும் பொழுதே அல்லா தலா பெரிதும் என்னிடத்தில் அவனுக்கு தேவைகள் நிறைவேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குதே பொருளாதார நெருக்கடி இதை கொண்டு நீங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால அல்லா தலா இவனுடைய இந்த தேவை நிறைவேற்ற இருக்கிறான் நாட்டுல சரியான வறட்சியாக இருக்குது இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க நபிவர்கள் மெம்பர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதி சொல்கிறார் யாரும் எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகுதே எங்களுக்கு கரையான வறட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்குது எங்களுக்கு வீடுகள் எல்லாம் தேவையான தண்ணீர் இல்லாம இருக்குதை யாரும் சொல்ல துவா செய்யுங்க பொழுதை நபிங்க தன்னுடைய கையை உயர்த்தியவர்களாக இருந்து துவா செய்கிறார்கள் ஒரு வாரைத்துவதற்கு அந்த இடத்தில் கேட்கிறார்கள் அல்ல மலையை நிறுத்தி விடுகிறார் வறட்சி தண்ணீர் இல்லாத பஞ்சம் ஏற்படும் பொழுது வர்களாக அல்லாத்துல மன்றாடி சொல்லாஹ் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார் கூட்டான தேவை அல்லாணாக நிறைவேற்றி தருகிறார் அத்தோடு மேலான சகோதரர்கள் ஒரு சூரிய சந்திர ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்திலையும் எதையுமே கொண்டு வரக்கூடிய அல்ல சூரியனை படைத்தார் சந்திரன் படைத்தார் யாருடைய மௌத்தும் இதை கொண்டு வருவது அல்ல மசூஸ் அல்லாஹ் அலுவலம் அவருடைய மகன் இப்ராஹிம் சிறு குழந்தையாகியார்கள் இதனாலதான் சொன்னார்கள் கொண்டு வருவது இல்ல இது அல்லாவுடைய அத்தாச்சை அல்லா அவைகளை கொண்டே அடியார்களுக்கு அல்ல அச்சத்தை ஒட்டுகிறார் வயிற்று ஏற்படுத்துகிறார் பாருங்க எவ்வளவு வெளிச்சமாக இருந்தது திடீரென்று இருவாக மாறிவிடுகிறது அந்த நேரம் யார் இதை செய்வது இதை செய்கிறார் நீட்டிக்க நடந்து போறாங்க ஒரு எட்டு முன்வைக்கிறாங்க கையை நீக்க அரசு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு தான் பயங்கரமான ஒரு யுத்த கட்டம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இருந்து கொண்டு நடப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நடந்து போவதற்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது ஒரு இமாமோட ரெண்டு சப் இருக்குது ஒரு சப்புல உள்ளவர்கள் இமாமோட போகிறார்கள் ஆயுதத்தை முதல் சப்புல உள்ளவர்கள் செஞ்சுட்டு வருவார்கள் இது அந்த அச்ச ரீதியான நேரத்தில் நேரத்தில் ஒரு சப்பை பாதுகாப்புக்கு நடந்து போகலாம் கஷ்டினதுக்கு பிறகு மத்த சப்பை ஒரு ரொக்கிட்டு போகலாம் இருக்கலாம் இவர்கள் நடமாடி கொண்டிருப்பதற்கும் அவகாசம் என்ன சிறப்பான வழித்தாக்கல் உள்ளடக்கியதாக ஒவ்வொரு தேவையையும் அடியார்கள் சரிதா செய்வதற்கும் அனுமதிக்கல மனிதன் மனிதனுக்கு சரிதா செய்வது ஒரு மனிதன் கவருக்கு சரிதா செய்வது அவை ஏதோ ஒரு அடிப்படையில் செய்தாலும் அனுமதிக்கப்படவில்லை ஒரு சகோதரர் என்னோட பாகிஸ்தான் கல்வி கற்ற இறுதி வகுப்பில் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்ததை இந்த ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு முஹத்தீஸ் ஆக உள் குறாவில் மக்காவில் கல்வி கற்றை இன்னும் அறத்தில் கல்வி கற்றை தற்பொழுது பாகிஸ்தானில் ஒரு சிறந்த ஆலிமாக ஒரு ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஹதீஸ் ஒரு தனி இன்பத்தை தான் அவர்களை அழைத்து வாங்க ولكن الان இப்படி பச்ச ஒரு பாக்கத்தை தர போகிறேன் سبحان الذي اصطراف بده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الله அந்த மறைஜோட அந்த பாக்கத்தை குதி இஸ்ரா என்ற الله تعالی والنجم الى هوا ما مل ل صاحبكم ما هوا وما, وما ينتكم ان الهواء الا والهيها الله به شديد القوا نومره فاستوى وهو بالافق الا ثم تلا فتلا عند الله تعالى الله உடைய அந்த லகத்தையும் الله تعالی குரானில் இத எடுத்துकांतக்கான் இது முதல் வளம் ரெண்டாம் வளம் ஊராவானம் என்று கொண்டு போய் நவிமார்களை சந்திக்க வைத்து அல்லா தன்னுடைய தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த கடுமையான தொழுகை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இந்த தொழுகை இது அலட்சியம் செய்வதற்குள்ள நல்ல எவ்வளவு ஏற்பாடுகள் பாருங்க துழுகைய அல்லாஹ் تعالی குர்ஆனுடைய நாளோதமின்ற குர்ஆனுடைய திருவசனங்களில் அல்லாஹ் تعالی இப்படி கூறுகிறார் வாகிமுஸ் सलाத வ ஆதிஸ் ஸகாத் வர்க்கவு மர்ராகீன் துழுகை அல்லாஹ் تعالی நீங்கள் தொழ வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுங்கள் என்பதாகவும் ஜகாத்தை கொடுங்கள் என்பதாகவும் ருகூ செய்வறவளுடன் சேர்ந்து ருகூ செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறார் வாகிமுஸ் सलाத வ ஆதிஸ் ஸகா வியாபாரமாக இருந்த குறிப்பாக என்பதை என்பதாக உலமாக்கல் எடுத்து காணித்திருக்கிறார்கள் உள்ள மிகவும் நிதானமாக தொலகையில் ஈடுபட வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறது நல்லவள் புரியக்கூடியவர்கள் இன்னும் தொலகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஜகாத்தை வழங்கி வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லா இடத்தில் மேலான கூழ் இருக்கிறதே அல்லாவர்களுக்கு கூடியும் அவர்களுக்கு அச்சமில்லை கவலை இல்லை என்பதாக அல்லா கலா அவர்களுக்கு ஏன் கவலைப்படணும் எனக்கு வச்சிருக்கிறார் மனிதனுக்கு நஷ்டம் ஒரு மனிதனுக்கு நோய் ஒரு மனிதனுக்கு பசை ஒரு மனிதனுக்கு தாகம் ஒரு மனிதனுக்கு பஞ்சம் ஒரு மனிதனுடைய கஷ்டம் ஒரு மனிதனுடைய நஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் அபாயம் தை மலை அதிகரித்துலாம் ஈடுபட்டாங்க ஒரு சலாதிய கொள்ளைக்காரன் வழிபடைச்சு கொண்டு போய் அவர்களை கொள்ள நாடிய உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம் அவர்களுக்கு அவகாசம் கேட்டார்கள் குற்றவாளியை சாப்பல் ஆக்கிவிட்டான் நெல்பை அனுப்பி தொழிலை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து கொண்டு இதனால புரியல் மேலான சோதரிகளை إذ يالو دي اضطرهو إتنا نجل القرآن لله إذ يفعله التسل كران وعقيموا السلاة واتقوه الله بيأنجي كل مار تلقي فين تلوه الله تلعسل كران وعقيموا السلاة رفين نهار ويزلف من الليل الله إروا فغل إذا قرآن وده تلقي الله تلعسل كران تلع. وعقيموا السلاة وعاتوا الزكاة واعتصموا بالله هو مولاكم فنعم المولا ونعم النسير إن رى الله سبحانه وتعالى تعان دان مولا رب பதினைந்து கருத்துகள் என்ன முக்கியத்துவமோ அல்லா விட்டுட்டு வாங்க சொல்றோம் கடை அலட்சிக்குவா என்று சொல்றோ அதே உத்தரவு தான் ஏனைய தொலகைகளுக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நோய சகோதரர்களை தெரியாமலே தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறது அது பெரும் பாவங்களில் ஒன்று தொலகையில பராமகமாக இருக்கிறதை அது பெரும் மாவுகள் ஒன்று தொழுகைய மனிதன் அப்படி அலட்சியமாக செய்து கொண்டு போகும் பொழுது அவன் காபிராக மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அவன் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் அவனுக்கு உண்டாகிறது தொலக கலா செய்து கலா செய்து கலா செய்து அல்லாவுக்கு இந்த தந்த இந்த வெட்டியை இது பூமியில வைக்காம சரிதாவுக்கு ஆளாக்காம இருக்கக்கூடிய நேரத்துல அல்லா அந்த கல்வி அப்படி கருப்பாகும் கருப்பு புள்ளியாக அது மாற்றி மாற்றி மாற்றி எழுதியில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அது கேட்கக்கூடிய சக்தியற்றதான் அல்லாக்கி வருகிறான் மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் மனிதனை தடுத்து விடுகிறது குடிப்பழக்கமா தொழுது கொண்டு இல்லாம போகும் சூடு விளையாட்டா கொண்டு இல்லாம போகும் பழக்கமா தொழிலை கொண்டு இல்லாம போகும் எப்படி செய்கிறேன் வீட்டிலிருந்து வெளியேறி வருகிறேன் வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு வரும் பொழுதே முது எடுத்து வருகிறேன் பொழுது அல்ல அந்த பாவம் எல்லாம் உதிர வைக்கிறார் மரத்து வசப்பில் இந்த மரத்துடைய இலைகள் உதர்வது போன்றதான் அதனுடைய பாவத்தை எல்லாம் அளித்து விடுகிறது வீட்டு முன்னால் நதி அதை ஓடிக்கொண்டிருக்கிறது ஐந்து நதிகள் என்று சொன்னார்கள் அல்லது ஆழவான தண்ணீர் ஒரு நதி என்று சொன்னார்கள் ஐ வேலை நீ குளித்தால் உன்னுடைய மேநிலை ஊத்திருக்குமா அழுக்க இருக்குமா இல்லையாரா அப்படின்னு தான் நீ சொல்வதைக் கொண்டே உங்க அப்படி சுத்தமாகிவிடுகிறார் நீ அந்த ஆழமான ஒரு நதியில மூங்கி எழுமினது போலதான் அந்த அஞ்சு நேரம் தொழுகைக்கு சமம் உன்னுடைய பாவம் போக்கி விடுகிறது என்று சொன்னார்கள் அதனால மேலாண் சகோதரர்கள் தொழுகை அல்லாத ஆரம்பிக்கும் பொழுதை ذلك الكتاب الف لا ميم ذلك الكتاب لا رأيب فيه هدل المتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناه من فكو الله اينا سلقران اندى قرآن وديتروسلت اللّا تلغي عبرغل رأيت توارغل تلغي عبرغل نلينة توارغل تلغي عبرغل صرطة وعلى تشتر عند نيرت لبين تلوارغل نام ملنجي لرند تارال ماه مقتل اكتر عبرغلتت الاندى تارال تنم هيرتكم انبداع குரான் நம்மை வலியுறுத்துகிறது நேரம் இந்த நேரத்துக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் அசருக்குரிய நேரம் அசர விசால சேர்த்து மகிழ்வ விசால சேர்த்து தொடர்வதில்லை அது ஒரு தங்கடம் ஒரு பிரயாணம் அத பிராணத்துக்குரிய சட்டத்தோட ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும் பொழுதே அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சலுகை தரக்கூடிய நேரத்தில் தான் தொழுகையை சேர்த்து மனித தூக்கத்தில் நேரத்தை கழித்து இருபது வருஷமாக சும தொழுகாம சொல்லக்கூடியவர்கேர தொழுகையுடைய தொழுகைய ஒரு மனிதன் அலட்சியமாக அவன் கலா செய்து விட்டு தொழுகிறான் என்ற சொல்கிறார்கள் அவனுடைய காதல்தான் திருநீர் கழிக்கிறார் ஒருவர் பரிகாசமாக நான் அதை மிதிச்சு போடுவேன் என்று சொன்னார்தான் அவருக்கு கால்வர்கள் சொன்னார்கள் வலது கையால குடியார்கள் எனக்கு சக்தி சக்தி இருந்து கொண்டு எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் கண்ணியமான சோதரங்களை அன்னாடத்தில் அதிகமான நோய் ஒரு முகையான கவலை சோர்வு வியாபாரம் குடும்பம் குழந்தை பல வகையில சோதனைகள் அதனால நீங்க கொண்டு சொல்ல முடியாது கனியவாத சகோதரே தொழுத ஆளாக்கிவிடக் கூடாது இரவு நேரத்துல நவியவர்கள் சிலவேளை ஒரு சக்தியை அடுப்புல வச்சு அதுல தண்ணீரை கொதிக்க வச்சா அந்த தண்ணீர் கொதிக்கும் பொழுது என்ன சட்டம் வருமோ அது கொண்டுதான் நவியுடைய அழுகைய சட்டம் வரும் சட்டமில்லாக்கோது <tutly> அழைக்கிறோம் நான் உறங்கியிருக்கக்கூடிய கொஞ்சம் தாழ்த்தி தேவையில்லை பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் வேற சோதரே நான் எல்லாம் அதனால் ஐவேல தொழுகடமையானது இன்றைய ஒரு சிலர் இந்த நாட்டில் அலட்சியம் செய்தவர்களாக அதுக்கு தவறான கருத்து கொடுக்கக்கூடியவர்களாக தொழுகை ஒன்றும் கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இது ஆரம்பம் பிரைமரி சிறிய உள்ளது என்பதாக இப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு போகிறார்கள் இதில் ஒன்று ரெண்டு இந்த கொள்கையில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உண்டாகிட்டார்கள் தான் இந்த ஜும்மாவுடைய பேர்முறையை இந்த கருத்துறைக்கும் நீங்கள் வணங்குங்கள் என்ற நேரடியான இந்த குரானுடைய மொழிபெயர்ப்பை தவறாக இன்டர்பேட் பண்ணுகிறார்கள் அல்லாஹ் அந்த கொள்கையில் இருந்தவனுக்கு மோசமான முடிவை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டார் ார்களோ அவர்கள் யாரும்லுகைன்றி கொடுக்க முடியாது நடைபெற வேண்டும் சலுகை என்பதை பிரயாணத்துக்கோ தீராத ஒரு கடுமையான நோய்க்கோ ஏதோ உளவாக்கல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிற இதிலிருந்து மக்கள் முழுதாக தொழுகையின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தம் இருக்கிறார்கள் ஹஜரத் உஸ்ஸாமா ஹதரத் அலி ஹதரத் அபாஸ் பதல் இவர்களுடைய தோல் புஜத்தில் கையை போட்டவர்களாக நபியவர்கள் தொழுகையில உட்கார்ந்த சமாத்துடைய தொலகை நடத்திருக்கிறார்கள் அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே தொழுகையுடைய விஷயத்துல எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருக்க முடியாது ஏராளமான ஹதீஸ்கள் இதுக்கு நமக்கு சான்றாக ஆதாரமாக இது உடைய முத்தவாத்திரான நபியவர்கள் அவர்களுக்கு ஜெப்ரீல் அலிசலாம் சொல்லிக் கொடுத்தாங்க கட்டுப்படுத்தாங்க ரெண்டு நாளுடைய தொலகைக்கு போய் வந்ததுக்கு பிறகு ஜெப்ரீல் நபியவர்களுக்கு தொழில் அலுலம் அந்த தொழுகையை சகவாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஏராளமான கற்றுக் போல ஒவ்வொரு தேவையும் தொழுகை மூலமாக நிறைவேற்றுவார் சொல்லி இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஏராளமான சிறப்பு என்ன கிடைக்கும் என்ன லாபம் நிறைவேற்ற இதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் ஒரு தொழுகிறது என்பதை அகலுவ ஒரு நேர தொழுகி விடுமோ வேணும் கடையில் கொண்டு அலட்சியமாகறந்து கொண்டு தொழிலுக்காக சம்பாத்திய இப்படிப்பட்டவர்கள் இமாம் அகமதுல்ல கருத்தின் பிரகாரம் இஸ்லாமிய நாடுகளுக்கு முன்பா இவன் தொழில் என்று சொல்லப்படும் அவன் அவகாசம் கொடுத்து தொழாத பட்சத்தில் அவன் கதல் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படையா குடும்பம் பரிபோனதற்கு சமம் அதுக்கு நவியவர்கள் உதாரணமாக உதாரணமாக இருந்திருக்கிறார்கள் நமையுடைய வாழ்க்கையில ரெண்டு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அல்ல எப்போ தொலகை கடமையாக்கிறாரோ அங்கிருந்து நவியவர்களுக்கு முதலாவது மிக தீவிரமாக ஒரு யுத்தம் இருக்குது அந்த பயத்துடைய தொலகையும் சொல்ல முடியும் நபியவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள நமையவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் நபியவர்களுடைய ரெண்டு மூணு நாலு தொழில் கலாகினது இதுதான் நபியுடைய வாழ்க்கையில தொழுகை என்பது அதானது குளிப்பாங்க தெளிவான உடனே தொழுகைக்கு வர்றதுக்கு ஆயத்தமாகறாங்க மைண்டு கீழவிடுதில் ஏதோ இருக்குறை அடைந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு அன்றைக்கு காலையில் நவியுடைய அந்த நேரத்திலும் சுமவுடைய தொழுகைக்கு தோல்புஜத்தில் கையை போட்டுக்கொண்டு கால் இழுப்பட்ட நிலையில் வராங்க இப்படி நவியவர்கள் வழிகாட்டின ஒரு தொழுகைய புத்தியுள்ளண்களை திறந்து என்பதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இந்த ஹரீஸ்கள் மூலமாக தெரிய முடியும் இதனாலதான் இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்திதான் தொழுகை ஜமாத்தாக தொழுங்கு கூட்டாக தொழுங்கு ஒரே சப்புல நின்று தொழுங்கு உள்ளங்கள் இருக்கூடிய வேற்றுமைகளை கலைந்து சொல்லுங்க முதல் அறிவாளிகள் ஏன் இமாம செய்தாக இருக்கணும் நபியவர்கள் வர்றாங்க பின்வாங்கினாங்க நீங்க சொல்லுவீங்க ஒருவருக்கு இமாம செய்தவருக்கு ஒரு என்ன செய்வார் பின்னால் உள்ளவரை வேண்டி சப்புகள் இருக்கணும் கோனலாக இருக்க கூடாது வழிகாட்டப்பட்டால தனிய தொழிறத்தை அவர்களுக்கு கிராமத்துடைய ஒளி விளக்கு வெளிச்சத்தை தொழுது கொள்றேன் இன்றைக்கு நிரந்தரமாக வீட்டையே தன்னுடைய இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ஏதோ தன்னிடம் இல்லை அவர்களுக்கு ஒரு நோய் இல்லை அவர்களுக்கு யாரோ கண் பார்வை இல்ல கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்குதுமே அவர்கள் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் விரும்புகிறேன் முக்கியத்துவம் இந்த நோய் தங்கடம் சிக்கன் நடக்கவே கூடாது என்று சொல்கிறார் அப்படி வரை வீட்டிலிருந்து கொண்டு மனைவியோட சேர்ந்து இவரும் அந்த நிலவையிலும் ஜமாத்துடையோட என்பதாக சொல்லிருக்கிறார்கள் மத்த இமாம்கள் சொன்ன போதிலும் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹவீஸ்களை மையமாக வைத்து என்று சொல்லிருக்கிறார்கள் அதனால் நாம் ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் என்று சொன்ன சேர்க்கூடிய ஒவ்வொரு பள்ளியையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியும் வீதம் எழுபது வீதம் தொழுகை யானைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் இதுக்காக முயற்சி செய்ய வேண்டும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கடமையான ஒவ்வொருவரும் தன்னுடைய உத்தரவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு இதை வீட்டிலும் குடும்பத்திலும் தொழிலையுடைய சூழலாக எங்களுடைய நாம் அடுத்த வருடத்தை அடைய முன்பு இந்த மாத்தலையும் இலங்கையையும் நாம் நூற்றுக்கு நூறு தொழுகையாளிகளாக மாற்றுவதில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவர்களையும் உண்மையான தொழுகையை ஆற்றுவாராக தொல்கையை கொண்டு எனக்கு எல்லா தேவை நிறைவேற்ற தருவாயாக என்னுடைய உள்ளத்தை ஏற்படுத்துவாராக உண்மையான கவலை தருவாயாக சற்று போன தொலகையை நீ மன்னித்து விடுவாராக எல்லாம் அதை நாம் கலா செய்து நிறைவேற்ற பாக்கியத்தை தருவாயாக மௌசாகுவதற்கு முன்பு யாராதாவிவாயாக யாரெல்லாம் தவறான கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சௌவரசியமாக அவர்களுடைய கொள்கையை மாசிக்கொள்ள கிரவ சிவாயாக உண்மையான மூமிங்களாக எங்களுடைய எல்லா தேவையும் தொலகை மூலமாக அடைய கிரக சிவாயாக